இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் சரி சரி இப்போ அதான் ஜெயலலிதா விஷயத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க கருத்து தான் தெரிவிக்கிறாங்க இதில் இரட்டை சிந்தனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதவியில் இருக்கும்போதே மாநில முதல்வர் தண்டனை கிடைத்துள்ளதன் மூலம் பாஜக ஆட்சியில் சட்டம் தன் கடமை செய்யும் முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதுன்னு அப்படியே ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதுக்கு சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறான்னா இதுக்கு எது நேர எதிராக ஒரு ஊழல்வாதி என்பது எனக்கு தெரிந்திருந்தது அதனால் இறுதியாக பார்க்கும்போது கீழமை அமர்வு நிதம் இதெல்லாம் எதிர் எதிர்கொண்டு சரியான தீர்ப்பை வழங்குவதுன்னு சுப்பிரமணிய சாமி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கருத்தும் யாருக்குறையே ஒரே மாதிரி இருக்கு ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனா பாஜக துணைத் தலைவர் ஒருத்தர் அந்த அப்பாஸ் நக்வி இருக்காங்களே அவன் இதுக்கு வந்து இது ஒன்றும் இறுதியான தீர்ப்பு கிடையாதுன்னு எதிரான ஒரு கருத்தை சொல்கிறான் இது எதிரான ஒரு கருத்தை சொல்றாங்க அப்போது இவங்க மூணு பேருமே இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரினு கருத்து சொல்கிறாங்க வேற மாதிரி எனக்கு கருத்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து என்னான்னா பிஜேபியோடைய மெயின் அஜெண்டாவே ஊழலுக்கு எதிரானதான் அவங்க வந்தானுங்க இப்போது இவங்க ரெண்டு மெஜாரிட்டியான ரெண்டு பேரும் சொல்கிற கருத்து ஊழலுக்கு யாராக இருந்தாலும் அவங்க பலி ஆவாங்கன்றது அவங்க நேரடியான சிந்தனை தான் இதெல்லாம் மறைக்கிறது ஒன்றுமே கிடையாதுல்ல இது விரட்டச் சிந்தனைன்றத எனக்கு இந்திய இடத்துல உடன்படை கிடையாது என்ன ஏன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இது ஒரு பெரிய மனா அவனுங்க ஊழலுக்கு எதிராக தான் அவனுங்க அவன் இந்துத்துவத்தை பரப்புறவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழலுக்கு எதிராக வந்து அவன் அடிமையாக இருந்தனாலும் ஓரளவுக்கு அவனை என்ன பண்ணுறாங்கன்னா அதை செய்கிறாங்கன்னு ஸோ இந்த அளவில் வந்து இந்த இடத்துல எனக்கு அதில் உடன்பாடலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே சமயத்தில் எதிர் எதிரும் புதிரும் இரண்டு கருத்துக்களை மனதில் கொண்டிருப்பதும் அது இரண்டையும் ஏற்றுக்கொள்வோமான ஆற்றல் தான் இரண்ட சிந்தனை இது ஜார்ஜ் ஆர்வல் சொன்ன விஷயம் அது ஸோ இதில் வந்து அவர் நிறுவுகிறார் மற்ற இடங்களெலாம் நல்லா பண்ணுறாரு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா திரேஷ்தாஸ் குப்தான்னு ஒருத்தவன் அவன் வந்து பார்த்தன்னா யாருன்னு கேட்டால் ஒரு சுதந்திர போராட்ட வீரா தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆகுது அவர் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சாவர்கருக்கு வந்து சிலை வைக்கும்போது அதை வந்து அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து குடியரசு அப்புறம் போகிற கடிதம் எழுதுறாரு அப்போ கடிதம் எழுதும்போது தான் அதை பற்றி எல்லாம் விவரிக்கிறார் விவரம் அவர் வந்து நாங்கள் எல்லோரும் விடுதலை விடுதலைக்காக போராடின எட்டு பேரை அவர் அவமோதிக்கிற வகையில் அவங்க வந்து சிலை வச்சுருக்காங்க அங்கே தான் விஷயம் அது வந்து அவருக்கு வந்து நாங்கள் எட்டு பேர் தான் ஒரிஜினலாக பண்ணிணோம் அவர் வந்து அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் அப்போஸ் பண்ணியிருக்காரு அதுக்காக கடிதத்தை இங்கே குறிப்பிட்டு காண்கிறாங்க ஸோ இப்படி வரும்போது தான் என்ன நடந்ததுன்னா இங்கே இது படிச்சுட்டு பண்ணியா இருக்குன்னே அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து சிலை வைக்கும்போது திமுக கூட கம்முன் வந்துருக்கானுங்க டிஎம்கே கம்முன் வந்துருக்கானுங்க சைலண்ட்டாக வந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பேர் கொண்ட குழுவில் வந்து சோம்நாத் சட்டாஜி அவருக்கு வந்து இந்துஸ்தான் என்ன பதிவு பண்ணியிருக்குன்னா அதாவது குத்துச்சண்டை முடிந்தவுடன் கையூறுகளை மாட்டிக்கொள்வது போன்றது சண்டை முடிஞ்சிட்ட பிறகு கையுறையை மாட்டிக்கின மாதிரி சண்டைக்கு முன்னாடியே மாட்டிக்கணும்ல அந்த இதை வந்து அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்க இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அவனுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க சிபிஎம்லேருந்து அப்போது இதுக்குன்னு தனியாக குழு அமைச்சிருக்காங்க நிறைய வேலை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து சாவர்கரை பற்றி இரட்டை சிந்தனை பற்றி மேலோட்டமாக பார்த்துங்க சரி எத்தகைய வீரர்னா ரொம்ப சிம்பிள் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் வந்து தன்னோட இந்துத்துவ கோட்பாடையும் உருவாக்கியிருக்காரு இவர் ஆரம்ப காலகட்ட அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் ஒரு லண்டனில் போய் படிக்கும் போது து பண்ணிச்சு இந்த நம்ம ரோஹித் நாட்டில் அவங்க மேலதான் பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்தாங்கல்ல அப்போ என்ன பண்ண பொய் புழுகுறதுல கேள்வி கேக்கும்போது கேள்விகள் வந்து அந்த ரெண்டு எதிரெதிரும் கருத்துக்கள் இடையில் வந்து கேள்விகள் வந்து குவியும் போது பொய்யை சொல்கிறது நிறைய வந்து பொய்ய சொல்லி அந்த இடத்த வந்து அந்த ரெண்டு சிந்தனையுமா மர மரக்கடிக்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு போகிறது பொய் மேலே பொய் சொல்கிறது பொய் அதை மீண்டும் போகும்போது அதிகாரத்தை பயன்படுத்துகிறது ஸோ இந்த மாதிரி தான் அந்த பயன் சாவர்கர் வந்து எத்தகைய வீரர் அப்படின்ற தலைப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அழகாகவே இதை அவர் எப்படி வீர சாவர்கர்ன்னு சொல்கிறீங்க அவர் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு ஒரு டவுட் வருதுன்னா ரெண்டு பேரை சாவடிக்கிறானுங்க இவரோடய தூண்டுதல் பேரில் ரெண்டு பேரை வந்து லண்டன்லேயே ஒருத்தனை சாவடிக்கிறானோ அப்புறம் இங்கே ஒருத்தனை சாடிக்கிறான்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து இவர் காரணமாக இருக்காது ஆனால் கொல்லப்பட்டவனுங்க இவனுங்க யார் பிரிட்டிஷு தான் கொல்லப்பட்டவனு ஸோ அதனால் இப்போ நம்ம நம்ம விடுதலை வரலாறு வந்து பார்த்தோன்னா யார் எதிரின்னா பிரிட்டிஷாக எதிரி ஆனால் இந்த இதுக்குள்ளே இருக்கிற இது போய் அவர் நோ எது பெரிய மர்மமாக இருக்குதுங்க ஏன்னா அந்த பிரிட்டிஷர் கண்டிப்பாக அவன் என்னவாக இருந்திருப்பான் செக்யூலராக இருந்திருப்பான் அதனால போட்டிருந்தா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அவன் நியாயப்படுறது சரியாகும் அதாவது நான் சொல்ல ஒரு கான்செப்ட் புரியுது எனக்கு வந்து ரெண்டு பிரிட்டிஷ்காரனா போட்டு தர்கான் ரெண்டு பேருமே அதிகாரிங்க அதிகாரி போடுறதுக்கு துணை துணையாக இருக்கிறான் அதனால் அவனை வீர பேர் சொல்கிறாங்க இது என்னமோ இயல்பாகவே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஒரு இதுக்கு பின்புலத்தில் வந்து அந்த ரெண்டு அதிகாரிகளும் செக்குலராக இருந்திருந்தானா அவனை வந்து தீர்த்து கட்டுறதுக்கு இவனை வீரர் சவார்க்கர் நம்ம பேர் வந்து சரியாக இருக்காது அப்படின்றது தான் சரியாக இருக்காதுதான் என்னுடைய என்னுடைய அந்த இடத்துல அப்படிதான் இருக்குது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு இவர் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில என்ன சொல்றாருன்னா இவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருமே போட்டு தர்றாரு யாருன்னா ஒருத்தன் வந்து பார்த்தன்னா ஜாக்சன் ஒருத்தன் அவனை சுட்டுக்கொள்றதுக்கு கை துப்பாய் கொடுக்குறாரு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தினா லண்டனில் வந்து கர்சன் பைலி என்ற ஆங்கில அதிகாரி சுட்டுக் கொள்ளும்படி சாவடிக்கிறது தூண்டி விட்டா இதனால தான் இவர் வந்து வீர சவார்க்கர் பேர் சொல்றாங்க இதன் அடிப்படையில் தான் இவனுக்கு ஐம்பது ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து இவனை எங்க அனுப்புறாங்க அந்தமான அனுப்புறாங்க கவனத்துல கொண்டு வராம விட்டாரா அவன்ாரான் அப்ப வீர சவாக்காரது அவன் தூண்டி கொள்றான் தூண்டா கொள்றான் எப்படியோ கொண்டு அப்படின்றான் ஆனா இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா அங்கேருந்து அந்த ரெண்டாவது அந்த க கலெக்டர் இருக்கிறாங்கள அவனை கொண்டதுக்கு வந்து அவன் ரொம்ப நல்லவனா அவன் அங்கே பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து நல்ல பேருந்து தான் அவனை அவங்க கொண்டுகிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இல்லாதனால நம்ம அந்த முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது மற்றபடி அவன் அனுதாபத்திலலாம் கிடையாது அவங்க வீர சகா இருக்கிறாங்க அதனால் ஃபேவரட்டிசம்லாம் கிடையாது வீர சகா இருக்கிறவங்க அந்த இடத்துல அது விட்டதுனால நம்ம அந்த முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த இடத்துலேருந்து ரெண்டாவது வரும்போது என்ன பண்ணுறாருன்னா வெள்ளக்கார்ட்ட ரொம்ப விசுவாசமாக நடந்துக்கிறாங்க அங்கே வந்து அந்தமான் சிறையில் வந்து அந்தமான் சிறையில் வந்து நெற்ற அந்தமான் சிறையில் இருக்கும்போது அங்கே வந்து போராட்டத்தை தூண்டி விடுறது ஆனால் போராட்டத்தை தூண்டிவிட்ட பிறகு இவர் மட்டும் உண்ணாவிரத போராட்டம் தூண்டி இவருக்கு மட்டும் உடம்பு சிறையில் இவர் மட்டும் சாப்பிட்டு வரோம் போய் மற்றவங்கெல்லாம் மாட்டி பண்ணங்களாம் அந்த மாதிரி வந்து தூண்டுறதுக்கு ஒரு பெரிய தூண்டலாக தான் இவன் முழுமையாக எந்த போராட்டத்துலையும் வந்து கலந்துங்கனா இவரை வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம் உண்ணாவிரதம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருப்பாங்களாம் ஆனால் இவன் வந்து வயசை காரணம் காட்டி உண்ணாவிரத விலகி இவர் மட்டும் சாப்பிட்றது வரவங்க ஒரு நிமிஷம் ஹலோ என்ன ராஜேஷ் இப்ப என்ன நடக்குதுன்னா இவங்க அங்க அந்தமான்ல இருந்து வரும்போது அங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்புறமா அவர் வந்து வெள்ளக்காரனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு நான் வந்து எந்த வகையான பிரச்சனைக்கு போக மாட்டேன் அப்படின்னா இது பல முறை எழுதியிருக்காரு மீண்டும் என்ன பண்ணுவாராம் இந்த காலகட்டத்தில் ஒரு நிபந்தனை அடிப்படையில் தான் விடுதலை ரெண்டு முக்கியமான நிபந்தனை அடிப்படையில் தான் வெளியே அவர் விடுதலை பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாளில் விடுதலை செய்யப்படுறாரு அவர் விடுதலை செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரத்னகிரி மாவட்டத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் அங்கே தான் இருக்கணும் ஒரு நிபந்தனை ரெண்டாவது ஐந்தாண்டு காலத்தில் வந்து நீங்கள் ஒப்புதல் இல்லாமல் எந்த அரசு நடவடிக்கை எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த பொலிட்டிக்கல் எஜிஸ்டேஷனில் நீங்கள் வந்து கலந்துக்கூடாது அப்படின்றதான் அதுக்கப்புறம் மேபி அந்த ஐந்து ஆண்டு முடிஞ்சிச்சுனா அரசு நினைச்சா நீடிக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு விலை கொடுத்தலாம் அப்படின்றது நிபந்தனையோடு வெளியிடறாங்க இருந்தாலும் ஆயிரத்தி வந்து இந்த நிபந்தனையோடு வெளியிட்டாலும் கூட இருபத்தஞ்சில் அவர் ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இவன் என்ன பண்ணுறாருனா இதுக்கு வந்து அவர் உரு கொடுக்க ஆரம்பிச்சார் உரு கொடுக்க ஆரம்மிச்சுறாரு ஒரு பக்கம் அப்போ தான் வந்து என்ன நடக்குதுன்னா சுயராஜ்யன வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எழுதுகிறார் ஒரு லெட்டர் எழுதுகிறார் ஒரு பத்திரிகையில் எழுதிறாரு அப்போ உடனே இவனு என்ன பண்ணிடறானுங்க அந்த இதை கேன்சல் பண்ணுறானுங்க அந்த அந்த விடுதலைக்கான அந்த இதை வந்து கேன்சல் பண்ணானுங்க அந்த பர்மிஷன் லெட்ரு அந்த நம்ம சொல்லுவோம்ல அந்த விளக்கு கடிதத்தை வந்து கேன்சல் பண்ணுறாங்க மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கிடைக்கும் அது வந்து அப்படி புரிஞ்சுக்கூடாது நீங்கள் காந்தியினுடைய பார்வையிலேயே புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போட்டு மழுப்பி அந்த இடத்த என்ன பண்ணுறான் சரி பண்ணுறான் அந்த இடத்துல ஸோ இப்படி தான் வந்து சாவர்கருடைய வீரம் வந்து எந்த மாதிரி எந்த வகையானது அப்படின்றத வந்து பிரிட்டிஷ்க்கு எகத்துக்கிற மாதிரி எகத்துக்கிறது அவனை அப்படியே என்ன பண்ணுறது அவன்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்குறது ஒரு பக்கம் இந்த வேலையை பண்ணுறது தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் அவருடைய அப்படின்னு இவங்க வந்து அதை பண்ணுறாங்க ஏஜ் நியூராணி இதில் சாவர்கர் எங்கெல்லாம் வருதோ அந்த எல்லாமே இந்த புத்தகம் தான் நோட் கோட் பண்ணுறோம் எல்லா புத்தகத்தையும் அதாவது சாவர்கர் இந்துத்துவான்னு வர இடத்துல இந்த புத்தகத்தை தான் கோட் பண்ணுறாங்க சரி அதனால அந்த புத்தகத்தை போட்டாச்சு நம்ம ரெஃபரன்ஸாக அப்போ காந்தியும் சாவர்கர் வந்து என்ன பண்ணுறன்னா இப்போ ஒரு அந்தமான் சிறையில் இருக்கும்போது இவரும் இவங்க அண்ணனும் இருக்காங்க அவங்க அண்ணன் தானே நினைக்கிறாங்க அவர் அவர் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க மொத்த ரெண்டு அண்ணன்க இவ ஒருத்தவனு நினைக்கிறான் மூணு பேர் இவரும் அவனும் கணேஷ் சாவர்கர்ன்னு நினைக்கிறாங்க அவன் பேர் மூணு பேருமே இருக்கிறாங்க இப்போ காந்தி வந்து அங்கே லெட்டர் எழுதுகிறாரு இவருக்கு காந்தி வந்து லெட்டர் எழுதி அவர் வந்து விடுதலைக்காக சாவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் காந்தி வந்து இவர் சந்திக்கிறாப்புல ஸோ இந்த மாதிரி வந்து காந்தியும் இவரையும் பற்றி இந்த நெருக்கமான உறவு முறையை பற்றி அப்புறமா காந்தி கொலைக்கும் சாவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியாத விஷயம் ரொம்ப அலைச்சுறாங்க அதுக்கு போட்ட இன்வெஸ்டிகேஷனு அதுக்கப்புறம் அதுக்கு போட்ட என்கொயரி கமிட்டி இதிலலாம் என்னென்ன பங்கு இருந்தது இதை பற்றிலாம் பேசுகிறானுங்க உனக்கு ஹேமந்த் கர்கரை தெரியுமா உனக்கு ஹேமந்த் வந்து ரொம்ப முக்கியமான இது வந்து முத முதலில் இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆன்டி டெரரிஸ்ட் இது போட்டது வந்து பார்த்தினா ஒரு ஃபோர்ஸ் போட்டது வந்து இன்வெஸ்டிகேஷன் போஸ்ட் போகிறது வந்து அவர் தலைமையில் தான் போட்டாங்க ஹேமந்த் கர்கரி அதுக்கப்புறம் சலாஸ்க் விஜய் சலாஸ்கர் அவரும் ரொம்ப முக்கியமான இவன் என்ன பண்ணுங்க டூ தௌசண்ட் செவனில் என்ன பண்ணுறது மலேக்கான் குண்டுவெடிப்பு நடக்குதுமா அந்த கு அந்த குண்டுவெடிப்புக்கு யாருக்கும் சம்மந்தம்னா இவனுக்கு இந்துத்துவ அமைப்புகள் இருக்குல்ல பஜ்ரமுத்தல் விஸ்வ இந்து அந்த இதில் தான் அவனுங்க இருந்திருக்கானுங்க அவனுக்கு தான் அந்த குண்டுவெடிப்பை வந்து அந்த மோட்டார் சைக்கிளை வச்சு வெடிச்சிருக்கானுங்க அதில் ஒரு பெண் துறவையும் வந்து அதில் பயன்படுத்தி இது பண்ணியிருக்காங்க ஸோ கலவரத்தை உருவாக்கியிருக்காங்க ஏஜினூர் இவர் என்ன பண்ணுறாருனா பீமன் சந்திரன் என்ன சொல்கிறாருனா கம்யூனிலிஸ்டம் பற்றி பேசுகிற கம்யூனிஸ்டுக்கு முக்கியமான அவரு ரொம்ப கம்யூனிஸ்ட் பற்றி நம்மளுக்கு ஒரு அந்த கருத்தியில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுன்னா ஏஜினு இவருக்கு போக வேண்டியது பீமன் சந்திரன் இவரே நான் இந்த இதில் பார்க்கும் போது இவரே கம்யூனிலிசம் சம்மந்தமாக ஒரு தெளிவான பார்வை எப்படின்னா பிபன் சந்திராட் இவரே ரெஃபரன்ஸ் கொள்கிறார் யார் ஏஜ்னு இவரானே ரெஃபரன்ஸ் கொடுறாரு அப்போ கம்யூனிலிசம் என்ன சொல்கிறான்னா கம்யூனிலிசம்ன்றது ஒரு கருத்தியல்ன்றார் ஓ ஒரு கருத்தியெல்லாம் என்ன இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இன்சைட் இருக்கும் ப்ளஸ் ஒரு எக்கனாமிக்கல் இன்சைட் இருக்கும் ஒரு சோசியல் சம்பந்தமாக ரிலீஜியஸ் சோஷியோ இந்த எல்லா கூறுகளுமே இருந்தால் அது ஒரு கருத்தியல் அப்போ தான் அது இயங்கும் அது அந்த மாதிரி வகுப்பு ஒரு கருத்தியல் உண்டுன்றான் அது ஒரு கருத்தி இல்லை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சிக்கினதை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டீன் எயிட்டி அந்த டைமில் எயிட்டி டை எயிட்டி எயிட்டி ஃபோர்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து ஒரு முன்னூறு முஸ்லீம்ஸை வந்து இந்திரா காந்தி பீரோட்டில் கொண்டு இருக்கானு முஸ்லீம் மேலே வந்து ஒரு வெறுப்பை உருவாக்கி உருவாக்கி கொலை பண்ணி நடுத்தர இந்துத்துவ இந்து மக்களிடமோ அது காமன் மேனு கிட்டே இருக்கிற இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த இந்து ஐடியாலஜியை வந்து தட்டி எழுப்புறதுக்கான ஒரு சூழலை அவனை உருவாக்கின்னு தொடர்ந்து திட்டமிட்டு அப்போ அதை வந்து ரொம்ப தெளிவாக அந்த இந்துத்துவத்தை பற்றி கம்யூனிஸ்டத்தை பற்றி வகுப்பு வாதத்தை பற்றின்றது ரொம்ப சூப்பராக எழுதுகிறார் அது வந்து ஒரு கருத்தில்கிறாரு இப்படி வந்து மார்க்சியம் கருத்தியலோ அந்த மாதிரி மாறும் அது தகவமைத்து மாற்றி இப்போ மார்க்சியம் வந்து இப்போ நம்ம பேச முடியாது தேசிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்போ அது கூடுதலாக நம்ம சேர்த்து பேச வேண்டியதாகும் இப்போ அது நம்ம அடுத்த சேட்டரில் பார்க்கலாம் இப்போ அதனால் இந்த மேட்டரில் வந்து என்னென்னா கம்யூனிஸ்டத்தை பற்றி அவர் பேசும்போது இவனுக்கு திட்டமிட்டே அதை உருவாக்குறாங்க அதுதான் மலைய கஞ்சித்தில் பண்ண மேட்ரு மும்பை அட்டாக்காக இருக்கட்டும் மொரா மொ மொராதாபாத் அப்பா அட்டாக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லா அட்டாக்கும் ஊப்பியில் நடந்த கலவரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இவங்க வந்து இதுக்கப்புறம் குஜராத் கலவரமாக இருக்கட்டும் அது எல்லாமே இதனுடைய இதில் இருந்தான் வருது என்னோட ரொம்ப பேசிக் எதுன்னு கேட்டினா இவங்க ரோமிலாத்தாபுரம் ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க சோம்நாத் சோமநாதபுரம் கோயில் இடிப்பு இருக்குல்ல அங்கேருந்தே அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க அதில் சோமநாதபுரம் கோயில் பற்றியே ஒரு கற்றை எழுதியிருப்பாங்க ரொம்ப சூப்பரான கற்ற அது அங்கேருந்தே தொடங்குது இவங்களுடைய இந்த இந்த இந்த கம்யூனிசத்துடைய சிந்தனைகள்லாம் இந்து மத வெறுப்பு தானே க அதாவது முஸ்லீம் மத வெறுப்பை உருவாக்குறது தானே கம்யூனிலிசம் அந்த அடிப்படையில் உருவாக்குது ஸோ இதுதான் வகுப்புவாதன்றத தொடர்ந்து வந்து மேல்நோக்கி மேல்நோக்கி கொண்டு வர்றது இந்த அடிப்படையில் தான் அதை நம்ம புரிஞ்சுனா அதனுடைய தொடர்ச்சியாக தான் புரிஞ்சு அப்போ ஹேமந்த் கற்கிறா தான் ஏஜென்ட் வந்து கண்டுபிடிச்சிடல ஓட்டென்னா என்ன பண்ணுறானுங்க யார் அத்வானிலிருந்து இவனுக்கு பிஜேபி குரூப் ராஜ்நாத் சிங்லேருந்து அதுக்கப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ்லேருந்து எல்லாருமே இவனை வந்து என்ன பண்ணுற இந்து மத்தியாச துரோகி அவனுக்கு அப்பயே அந்த நியாயமான போலீஸ் அதிகாரியான் இன்னொரு இதில் வந்து கூட ஒரு குண்டுவெடிப்பில் கூட என்ன பண்ணியிருக்காருனா முஸ்லீம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு ஹேமன் கரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மும்பை அட்டாகில் இறந்துடுறாரு அவர் இதை பற்றி இந்த படத்தில் கூட சொல்லுவானுங்க ஒரு பெரிய பஞ்சாலே வச்சுருப்பானுங்க விஜய் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பானேன் மிலிட்ரி ஏஜென்சியாக இருப்பானேன் துப்பாக்கி அதற்கு அவன் ரெண்டு பேர் பேரும் ஹேமன் கர்கரே விஜய் சலாஸ்கர்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆனாங்க அப்படின்னு கோர்ட் பண்ணுவாங்க அது ரொம்ப முக்கியமான ரெண்டு பேரும் ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் ரெண்டு பேரும் போட்டு தாள் மும்பை அட்டாகில் இறந்து போயிடறாங்க ஆனால் அவர் இறந்து போன பிறகு அவர் மேலே அவங்க மேலே வந்து ரொம்ப வன்மையை கலப்புறான் அப்போது முஸ்லீம் மட்டும் தான் பயங்கரவாதியா இந்துக்கள்ங்கரவாத <laughs> இந்த <laughs> இவர் தான் முத முதல்ல வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை போட்டு இ இந்து பயங்கரவாதம்ன்றதை இவங்க தான் கொண்டு வராங்க மேலே சிவசேனா எதுக்கு இது பயங்கர பிரச்சனைமானது அப்போ ஹேமந்த் கற்கரையுறது ரொம்ப முக்கியமான ஆளா ஸோ இதை வந்து இதுதான் நாம் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப அழகாக நிறுவிட்டு போகிறது என்னான்னா காங்கிரஸுக்கும் சாபார் இருக்கும் வந்து காந்திக்கும் சாபார் வித்தியாசத்தை பேசிட்டு போகும்போது அவரோட சாவில் என்னென்னலாம் மர்மம் நடந்தது அப்படின்றது அதுக்கு ஒரு புக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த புக் நம்ம படிச்சுனாலே தெளிவா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் இவனங்க எல்லாம் மொராஜி தேசம் மோசமான மொராஜி தேசம் அந்த நாட்டை குட்டிச்சாராக வந்து அம்பேத்கரும் நேருன்னு சொன்னாரு நன்றி அந்த மாதிரி நம்ம மொராஜி தேசம் ஜனதா பார்ட்டி ஆல்டர்னேட் ஆப் காங்கிரஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஆள் இருந்தாள் ஒரு முறை கூட்டு கத்திட்டா நான் நம்ம இவர் அவரு பேர் என்ன பேரு சித்திரை வெயில்ல ஒரு புக்கு எழுதுனாருல அது பேர் அவரு முக்கியமான ஆள் நம்ம கம்யூனிட்டியில அவரு காங்கிரஸ்ல இருந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாரு அவர் அம்பேத்கர் ஒரு முறை பார்லமெண்ட்டில் பார்த்தாங்க ரிசர்வேஷன் மூலயமா போயிருக்காரு தமிழ்நாட்டுக்கு அம்பேத்கரை பார்த்துட்டு இப்போலாம் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு நான் வந்து தலித் கம்யூனிட்டிலுன்னு வரேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்லிமெண்ட்டில் பார்த்துட்டு ரெண்டே வார்த்தை பேஸ்ட் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்லமெண்ட்டை நூலகத்தை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு போய்டுன்னு தரேன் பார்லிமெண்ட்டில் இருக்கு லைப்ரரி பயன்படுத்திக்க அதுதான் பேசுகிறேன் அதுவும் பேசலையே சொல்லிட்டு போயிட்டேன்னு தெரியாது எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு பேர் கூட நல்ல பேருப்பா அவர் பயங்கர அவர் வரலாறும் ரொம்ப அதை ரவிக்குமார் தான் பதிப்பிச்சிருக்காரு அதை ரொம்ப முக்கியமான உக்காது அவர் படிக்கும்போது அவர் காலகட்டத்தில் வந்து ஒரு தண்ணி பானை வச்சுருப்பாங்களாம் தண்ணி பானை பறையன் பானைன்னு ஏற்றி வச்சிருப்பாங்க அதில் தான் தண்ணி விடிக்கணுமா இவர் நைடு சாயந்தரம் எல்லாம் ஸ்கூல் முடிச்சோம்னா அதை உடச்சிட்டு தான் பார்க்குறான் அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கி வச்சாங்களாம் மறுபடியும் உடைச்சாங்களாம் மறுபடியும் வாங்கி மறுபடியும் உடச்சுருக்காரு அப்புறமா என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் நைட் மறைஞ்சிருந்து பிடிச்சிக்கிறாங்க வாதி இருக்கு பிடிச்சிக்கிறாங்க அப்போ தான் வந்து அது அந்த இல்லை அவர் பேர் அவர் அவர் பேரு ஐஏஎஸ் எல்லாம் கிடையாது அவர் அவர் முக்கியமான அவர் பேரெலாம் ஒரு கமிஷனே போட்டாங்க இந்தியா முழுக்க வந்து அவர் தான் அந்த கமிட்டி பேர் கூட பெருமாள் இளைய பெருமாள் கமிட்டி இளைய பெருமாள் கமிட்டி வந்து இந்தியா முழுக்க நடக்கிற தீண்டாமை பிரச்சனையை பற்றி ஒரு பெரிய இளையபெருமாள் கமிட்டி இந்தியா முழுக்கும் போடப்பட்ட ஒரு கமிட்டி தீண்டா இந்தியாவில் தீண்டாமை எப்படி இருக்குதுன்னா ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டி இந்தியா முழுக்கும் அப்போ தான் முராஜேசை கூட்டு உனக்கு தெரியுமா நீ என்ன ஊரில் குஜராத்தில் போய் அதை பற்றி ஆய்வு பண்ணிக்கிறாள் உனக்கு குஜராத் தெரியுமானு கேட்டாரான் எனக்கு தெரியாதுனா உனக்கு நீ எப்படி அது தீண்டாம்பத்தி எதுவும் சொல்லிவிடார்கள் சரி அதெல்லாம் சின்ன ஜனத்தாக ஒரு சில எல்லாமே அந்த மாதிரி வந்து மொராரி தேசர்லாம் இதில் பெரிய இதாக இருந்திருக்காங்க அவனுங்க பாலிடிக்ஸ்க்காக தன்னை வந்து உருமாற்றிக்கிறான் உங்களுக்கு ஸோ இது வந்து காங்கிரஸும் சாபர் கொடுக்கணும் வித்தியா காந்திக்கும் அவனுக்கு இயல்பா அப்படி தான் வருவானுங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பிபன் சந்திர என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருத்தியில் வந்து எங்கே இவனுங்க வந்து அது இது பண்ணுறானுன்னா கவர்மெண்ட் மிஷினரியில் இந்த கருத்து இந்த கம்யூனிஸ்ட கருத்தை உள்ளே இருக்கிறாங்கண்ணா இப்போது ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது யாரும் அது வந்து நியூட்ரல் பாயிண்ட் இருக்க கவர்மெண்ட் மெஷினரி தானே போலீஸு மிலிட்ரிஸ் இவங்க தானே அந்த நடுமுதல் நின்று அதை பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் அங்கேயே இந்த கம் இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனையாக ஒரு உள்ள என்ன பண்ணுறான் பெனிட்ரேட் பண்ணுறாங்களாம் அப்போ என்ன நடக்குதுன்னா பல கலவரங்களில் அவன் தான் தர்றாங்க இல்லைனா இந்து இந்துத்துவம் மாதிரி இவனை ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடாங்களே புரிஞ்சுதா அப்போ என்ன நடக்குதுன்னா இவனுக்கு மறுக்கிறது கிடையாது எதுவுமே இப்போ இவங்க மெயினாக வந்து கவர்மெண்ட் மிஷினரி அரசு எந்திரத்துக்குள்ளே வந்து தன்னோட இந்துத்துவத்தை வந்து பாய்ச்சிட்டானுங்க எப்படி எப்படி பண்ணுறாங்க இப்படி தான் இந்த மாதிரி கலவரம் ஒரு இடத்துல கலவரம் டூ டூ பெர்சென்ட் அவங்க ஓட் பேங்க் ஏறுதாமல் ஆமாம் ஆமாம் பறிச்சு பழி சொல்கிறானுங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள அந்த கருத்து தானாக வருது இப்போ நம்ம நான் இப்போ கவர்மெண்ட் குள்ளே இருக்கிறோம் கவர்மெண்ட் குள்ளே இயல்பாகவே இந் மெஜாரிட்டி இந்து தானே நம்ம இன்னைக்கும் ஆயுத பூஜை எல்லாம் எதுக்கும் சர்க்குலர்லாம் போட்டாங்க ஜியோ போட்டிருக்கிறாங்க ஆயுத பூஜம் கொண்டாடக்கூடாது நாமெல்லாம் கவர்மெண்ட் மிஷினரிக்குள்ள இருக்கிறோம் இப்படிலாம் நிறைய மதத்துக்கு சாராதவங்க அரசு ஊழியர்கள்லாம் சொல்லிட்டாங்க இன்னைக்கும் எல்லா ஆஃபீஸ்லேயும் என்ன இருக்கும் சரஸ்வதி போட்டோ இருக்கும் அப்போ அதை இதெல்லாம் சாப்பிடு ஆட்டா பேசுகிறேன் இந்த இடத்துல தான் வந்து இந்த குழப்பின இடமெல்லாம் நான் சொல்ல போகிறேன் தேசிய இன பிரச்சினை பற்றி தேசிய இன பிரச்சனை பற்றி தான் ரொம்ப தெளிவாக இதுதான் பேச வேண்டியதாக இருக்குது அதாவது தேசியம் பற்றிய எந்த ஒரு கோட்பாட்டையும் வகுக்காதது தான் மார்க்சியத்தின் மிகப்பெரிய தோல்வம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கேன்னா டாம் நாராயண் அப்படின்னு ஒருத்தான் ரெண்டாவது மார்க்சியத்திற்கும் தேசியத்திற்கும் இடையே உள்ள உறவு சிக்கல் மிகுந்த உரையாடலாகவே உள்ளது இது வந்து இன்னும் அந்த ரொனால்டோன்னு ஒருத்தான் சொல்றேன் ரொனால்டோ மங்குன்னு ஒருத்திருக்கோம் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ பெரிய கிளாரிட்டியாக இருக்க வேண்டியது தேசியத்திற்கும் மார்க்சியத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறான் தேசம் தேசியம் தேசிய இயக்கங்கள் எந்த ஒரு இறுக்கமான சூத்திரத்தையும் கட்டுப்பட்டு என்று தேசங்கள் இயற்கையாக உருவான அல்ல மாறாக கற்பிதம் செய்யப்பட்ட சமூகங்களே என்று பிரிதொரு மாற்றியினர் கனடி காண்ட்ரரசன் மூணு பேர் சொல்கிறார் இந்த தேசம்ன்றது தேசியம் என்றது தேசிய இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையானது கிடையாது அது செயற்கையாக கற்பனை செய்யப்பட்ட ஒரு கற்பிதங்கள்னு இவங்க மூணு பேரை அமைச்சுட்டு தான் இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த சாப்டர் நகர்த்துறாரு யார்னா அந்த பிரிட்டிஷோடைய இந்த மார்க்சிஸ்டை வந்து அந்த அந்த சாப்டருக்குள்ளே போகலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு இப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா தேசத்துக்கு வந்து இவர் ஒரு ஒரு காமன் சொல்கிறாரு நேஷன்னால் என்ன அப்படின்றத இவர் ஒரு காமன் சொல்கிறார் என்ன ஒரு மொழி பண்பாடு ஹெரிடிக்கு மரபணும் மரபாக வாழ்ந்தோர் நிலப்பரப்பு டெரிட்டரி வரலாற்று அனுபவம் ஒரு பொதுவான பொருளாதார அமைப்பு இப்படி வந்து ஒரு ஏழு வகையான காம்பனண்ட்டை வந்து இவர் சொல்கிறாரு அது ரெஃபரெல்லாம் பண்ணலை ஸோ இந்த மாதிரி கூறுகள்லாம் இருந்துச்சுன்னாவே கண்டிப்பாக அது தேசியமாக மாறும் ஆனால் இன்னொரு என்னென்ன சொல்கிறாருன்னா இப்போ இவங்க மூணு பேர் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக மூணு மார்க்சிஸ்டர் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக பேசக்கூடிய மார்க்சிஸ்டர் ஆனால் கிளாஸிக்கல் மார்க்சிஸ்ட் ட்ரெடிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வியல் மரபில் பேசக்கூடிய லெனினு ஸ்டாலின் இவங்களாம் வந்து இவங்க வந்து தேசியத்துக்கு வந்து ஒரு வரைய கொடுறாங்க என்ன வரையறுக்கிறாங்கன்னா அதாவது இல்லை இதில் வந்து இவர் மட்டும்தான் தெளிவான வரையறுக்கிற ஸ்டாலின் மட்டும்தான் சொல்கிறார் ஒரு பொதுவான மொழி இருக்கணும் புவி பரப்பு இருக்கணும் பொருளாதார வாழ்வு நிலை இருக்கணும் ஒரு பொது பண்பாடு இருக்கணும் ஒரு ஒரு காமன் இருக்கணும் ஒன்று ஒரு புவி பரப்பு எருடிட் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்கில் அந்த அந்த வாழ்வியல் அந்த கல்ச்சர் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பொதுவான பண்பாட்டு இருக்கணும் பண்பாட்டியல் இந்த மாதிரி வரையறுத்துறாரு யார் ஒரு கராரான வரையறுவே ஸ்டாலின் சொல்லுவோம் இதுதான் வந்து வந்து தேசியம் அப்படின்ற ஒரு தேசம்னா இதான் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு ஸ்டாலின் சொல்றாரு இப்போ இதுல இருந்து தான் நம்ம வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் வந்து இந்த இடத்துல பேசுறது இவர் ரொம்ப விமர்சிக்கிறார் இடத்துல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப நாகாலாந்துல ஒன்பது மொழி பேசுறான் இப்போ இப்போ கூட இப்போ தனியா தனியா வந்து அவன் ஃபிளாக்லாம் தனியா பண்ணிட்டான் இது அது ஒரு தேசியன பிரச்சனை தானே அது அப்போ அவங்களுக்கு தனியா இப்போ காஷ்மீருக்குமாதிரி அவங்களுக்கு தனியா வந்து அவங்களுக்கு வீசா தனி அவங்களுக்கு வந்து தனியா ரைட்ஸ் கொடுத்துடாங்களா அந்த அக்காட் மூலயமா அப்போது அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு காமன் லாங்குவேஜே கிடையாது பட் அவங்க எப்படி அவங்க நேஷ்னலிட்டியாக இருந்தால் முடியுது அவங்க எப்படி ஒரு நேஷனாக இருக்க முடியுது ஒம்பது லாங்குவேஜ் பேசுவாங்களா ஒம்பது லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் எல்லாம் நாகாயணம் இனத்தோட இன அடிப்படை தான் அவங்க ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு சுவிட்சர்லாந்து இதே போல் தான் ஒரு பொதுவான மொழியே கிடையாது அவங்க எப்படி ஒரு நேஷனாக இருக்காங்க இப்போ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நேஷன்ன்ற கான்செப்ட் தான் ஓடிட்ருக்கு இப்போ இலங்கையில் எடுத்துக்கிட்ட என்னன்னா டூ நேஷன் ஒன் கண்ட்ரி டூ நேஷன் தான் நம்ம அவனும் சொல்கிறாங்க ஆனால் விடுதலை பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க டூ நேஷன் டூ கண்ட்ரீன்றாங்க அவனு என்ன சொல்கிறானுங்க நேஷன்றதை அவங்க அங்கீகரிக்கிறாங்க ஒன் நேஷன் சாரி ஒன் கண்ட்ரி டூ நேஷன்ன்றாங்க ஒரு நாடு இரண்டு தேசிய இனங்கள் அப்படின்னு தமிழ் சிங்களம்னு ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க டூ ரெண்டு நேஷன் இருக்கும்போது ரெண்டு இது ரெண்டு கண்ட்ரி தான் இருக்கணும் அது சொல்ல ரெண்டு நேஷன் ரெண்டு தனி செப்பரேட் நாடுன்ற மாதிரி அவன் பேசுகிறான் ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் என்ன ரொம்ப இந்த இடத்துல வந்து நிறைய அழகாக பேசுகிறாரு இந்த இடத்துல அவர் வர மார்க்சியன்றதுனால வர விட்டு காட்டுகான்னு இப்போ இந்த இடத்துல விஷயத்தை வந்து தேசிய பிரச்சனை பிரிப்பது சாத்தியம் கிடையாது புரிஞ்சுதுல புரிஞ்சுது தேசிய பிரச்சனை வந்து பிரிக்குது அர்த்தம் இப்ப நம்ம ஒரே ஐடென்டி நம்ம தனித்தனியா இருந்தாலும் ஒன்னா தான் இருக்கும் வர்க்க உி முடிய ஒரே தேசத்துக்குள்ளே அவன் கண்டிப்பாக அங்கேயும் உழைக்கிறவங்க அதே தேசத்துக்குள்ளே முதலாளி வைப்பான் அப்போ அங்கேயும் நம்மளால பிரிச்சிட முடியாது வர்க்க உணர்வு இருக்கிறதுல இந்த மாதிரி தான் தலித் தலித் உணர்வு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க தலித் பிரச்சனை இப்படி தான் தலித் பிரச்சனை என்ன பண்ண முடியாது தனியாக பிரிக்க முடியாது தேச பிரச்சனைலாம் தனியாக பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சொல்லுவார் திற மாட்டியா டீ உனக்கு டீ தான் தன்னுரிமை என்ற சுந்திரது சுதந்திரத்தை நாம் கோருகிறோம் அதாவது ஒடுக்கும் தேசங்களிலிருந்து பிரிவினையை கோருகிறோம் ஒடுக்கும் தேசத்திலிருந்து பிரிவினை கோரு அதற்கான காரணம் நம் பொருளாதார அடிப்படையில் நாட்டை பிளவுபடுவதை கனவு கண்டோம் என்பதாலேயோ சிறிய அரசுகளை உருவாக்குதல் என்ற லட்சியத்தை கொண்டு இருக்கிறோம் என்பதா அல்ல மாறாக உண்மையான ஜனநாயக அடிப்படையில் உண்மையான சர்வதேச அடிப்படையில் மேலும் பெரிய அரசுகளையும் மேலும் நெருக்கமான ஒற்றுமையும் ஏன் தேசங்கள் இரண்டரை கலந்து விடுவதை கூட விரும்புகிறோம் என்பதால் பிரிந்து போகும் சுதந்திரம் இல்லாமல் இதை சிந்தித்து பார்க்க முடியாது இதான் தெனின் முத்து தேசத்துக்கு கொடுக்குற முக்கியமான இது அதாவது நாங்கள் பிரிஞ்சு போற நினைக்கிறதுன்றதுக்கு என்ன அது கனவு காண்றோம் எனக்கு வேணும் ஆனா அது காரணம் என்னன்னா சின்ன சின்ன அரசுகளை உருவாக்குறது இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த இதில் தான் நம்ம பெரிய இன்சைட் என்னன்னா இப்போ தமிழ் தேசம் பேசுகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு தேசத்தை கேட்குறாங்க இந்தியாவிலேருந்து ஒரு தனியாக இருக்கும் தனியாக இப்போ இந்தியா முழுக்க காசு சிஸ்டம் இருக்குது அதில் இருந்து ஒரு யூனிட் தனியாக போனாலும் இங்கேயும் அதே காசு சிஸ்டம் ப்ரிவேர்டாக தான் ஆமாம் ஆகும் அப்போது நீங்கள் தனியாக தமிழ் தேசம் தனியாக கேட்டாலும் கூட இங்கே காசு சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும் ஒரு அப்போ அதே போல இப்போ வந்து போர்ட்ல இருந்து கேட்டால் கூட அங்கேயும் காசு இருக்கும் காலிஸ்தான் கேட்டாலும் அங்கேயும் காசு இருக்கும் சரியா அப்போ குர்காவிலருந்து கேட்டாலும் அங்கேயும் காசு இந்த மாதிரி எது கேட்டாலும் அங்கே காசு இருக்கும்ல சரியா அதை தான் அவர் லெனி என்ன சொல்றாங்கன்னா தன்னுரிமை என்ற சுதந்திரத்தை அதாவது சுதந்திரத்தை நாம் கோருகிறோம் அதாவது ஒடுக்கும் தேசங்கள்லேருந்து பிரிவினையை கோருகிறோம் ஒரு ஒடுக்குற தேசத்துலேருந்து பிரிவினையை கோடுறோம் அதற்கு காரணம் நாம் பொருளாதார அடிப்படையில் நாட்டை பிளவுபடுவதை கனவுகோண்ட என்பதாலேயோ சிறிய அரசுகளை உருவாக்குதல் என்ற லட்சியத்தை கொண்டிருக்கிறோம் என்பதாலே அல்ல அங்கே பிரித்து நாங்கள் அதனால தான் இங்கே வந்து இன்னொரு இடத்துல தேசம் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே தேசம் தேசம் வந்து நேஷன்ன்ற கான்செப்டு ரெண்டு பேருக்கும் பொதுவன்றாரு யாருக்கு லெஃப்டுக்கும் பொதுவும் ரைட்டுக்கும் பொதுவு வர்க்கமும் வர்க்கமாக தேசமான்னு பார்த்தா ரெண்டும் எதிரெதிரான கருத்து வர்க்கத்துக்களும் தனியாக ஒரு பாரு ஆனால் தேசத்துக்குள்ளே வந்து பார்த்தனா லெஃப்ட்டும் பேசுறவங்க தேசத்துக்குள்ளே ரைட்டும் பேசுறவங்க தேசத்துக்குள்ளே ஆளவங்க தமிழ் தேசம் பேசுறாங்க மேக்ஸிமம் ரைட்டா இருப்பாங்க தமிழ் தேச பொது உடைமை கட்சி எல்லாம் இருக்கல இப்போ இவன் தமிழ் தேசம்னு பேசுறான் சீமான் தமிழ் தேசம்னு பேசுறான் அவன் கம்ப்ளீட் ரைட் தானமா இனவாதி தானமா அதே போல வந்து அதுல தியாகு தான் வந்து சமூக நீதி தமிழ் தேசம்னு சொல்றாரு ஆமா சமூக நீதி தமிழ் தேசம்ன்றது வார்த்தையே சேட் சொல்றது தியாகு மட்டும் அதல்ல யாரு தோப்பவா தோப்ப சமூக நீதியன சொல்றாரு அவர் பெரியாரிஸ்ட் அதனால பெரியாரிஸ்ட்டா இப்போ அடுத்த ஆட்கே வருதான்னவர்து அழுத்தமா படிக்கடம் அது ஏன்னா இந்த இடத்துல என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சைட் வந்து இந்த இடத்துல கிடைச்சிது ஓரளவுக்கு ஆனா அடுத்து அடுத்து போறதுக்குதான் இதுவே முழுக்கா கிடையாது அப்படி கிடையாது போடுது இப்போ லெனின் சொன்ன விஷயத்துல நம்ம பார்க்கும்போது தனியா போறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் அதுக்கான காரணம் வந்து ஒடுக்கப்பட்ட தேசத்துல தான் தனியா சுதந்திரம் கேட்கறது தான் அப்படின்றது இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா ஆதிக்க தேசிய இனம் ஒடுக்கம் தேசிய இனம் என்பது இல்லையா இந்தியால அப்படி கிடையாது இங்க வந்து ஆதிக்கம் பண்றதும் தேசிய இனம் எதுவுமே கிடையாது இப்போ கர்நாடகா இந்தியா ஆதிக்கம் பண்றதுனாலும் கிடையாது இப்போ தமிழ் தமிழ் திராவிடர்கள் தான் வந்து இந்தியாவை ஆதிக்கம் பண்றாங்கன்னு கிடையாது இங்க ஆதிக்கம் பண்ற இங்க நம்ம இந்தியா முழுக்க ஆதிக்கம் பண்ற தேசங்கள் மக்கள் இருக்காங்க தேசியன மக்கள் இருக்காங்களா ஒரு தேசிய மக்கள் வந்து ஆதிக்கம் பண்ற மாதிரி இங்க யாருமே கிடையாது பிராமணர் சொல்லலாம் பிராமணர் வந்து தேசிய இனத்துல வரலாம் ஒரு ரெடி இவங்க சொல்ற எந்த வரையறும் அவங்க வர அப்போ இங்க என்ன சொல்றாங்க ஸ்பெஷல் கேரக்டர்லாம் சொல்லும்போதுனா சொல்லி ஊரோட பாயிண்ட் ஆஃப் சொல்றாருன்னா ஆதிக்கம் அதாவது இங்க சொன்னார்ல என்ன சொல்றாருன்னா ஒடுக்கம் தேசங்கள் வந்து பிரிவினை கோருகிறவங்க அப்போ இங்க ஒடுக்குற தேசம் ஆதிக்கம் பண்ற தேசம் கிடையாது இந்தியாவில் சரியா இந்த ஆதிக்க சாதிகளும் குறிப்பிட்ட பார்ப்பன இந்து இந்தி இந்திய அடையாளத்தை ஆளும் வர்க்கங்கள் ஆ உருவாக்கி கொண்டுள்ளன இந்தி பேசும் பகுதிகளில் உள்ள பரந்தப்பட்ட மக்களிடையே கூட வட்டார மொழி தேசிய உணர்வு வளர்வதற்கு பதிலாக அனைத்து இந்திய அனைத்து இந்திய இந்து இந்திய தேசிய உணர்வையே வளர்ந்து இருப்பதை காணலாம் ரஷ்ய சோசியலிஸ்ட் ஜனநாயக தொழிலாளர்கள் கட்சியில் வெள்ளை ரஷ்ய தேசிய இனத்தைச் சேர்ந்த பாட்டாளி பெரும்பான்மையாக இருந்ததைப் போல இந்தியாவில் பாட்டாளர் இந்திய பொது இயக்கத்திலோ எந்த ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்திலோ சேர்ந்தவர்களோ பெரும்பான்மையாக அமர்ந்து அமைந்து பிற தேசிய இனங்களின் தலைவிதியை பிற தேசிய இனங்களின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பதில் ஸோ அங்கே வந்து ரஷ்ய வந்து இப்படி ஒரு தேசிய இன ரஷ்ய வெள்ளை ரஷ்ய தேசிய வெள்ளை ரஷ்ய தேசிய இனம்னா அவங்க பெருசாக இருந்திருக்காங்க அந்த மாதிரி கூட நம்ம ஊரில் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்திய பொதுவுடுமை இயக்கமே பிளவுண்டு கிடக்கிறது இங்கே ரஷ்ய புரட்சிக்கிற அனுபவங்களை அப்படியே பின்பற்றி கொண்டு முடியாது இந்திய தேசியம் என்பதே ஒரு ஒடுக்கும சட்டகம் ஏகாதிபத்திய நலன்களோடு பின்னி பிணைந்துள்ள பார்ப்பன பணிய தான் அதன் ஒருமைப்பாட்டை கட்டி காத்து கொண்டு என்ன சொல்கிறாருன்னா இங்கே இன்னைக்கு வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும்னா பார்ப்பன பணிய சக்திகள் தான் இங்கே வந்து பெரிய ஆதிக்க சக்தியில அவங்க தேசிய இனத்தில் வரல ஆனால் அந்த மாதிரி ஒரு கற்பிதத்தை வந்து உருவாக்குறாங்க யார் நம்ம பனடி அண்ட்ரஸ் சொல்கிறாரில்ல அந்த மாதிரி ஒரு கற்புதத்தை இவங்க உருவாக்கி இருக்கானுங்க அப்படின்னு ஒரு இவர் வந்து இந்த சொல்லும்போது தான் தோணுது இதைத்தான் வந்து அவர் ஆனந்த் டபிள்யூமேடியை வந்து ஒரு ஒரு புக் எழுந்தார் காஸ்டும் வந்து கிளாஸையும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு நிமிஷம் ஹலோ சரியா இப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா தேசிய இந்தியாவிறைய அப்ளை பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்று சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னால இதுதான் வந்து ஆனந்த் டெபிள்யூ எழுதின ஒரு புத்தகம்னா சாதி ஒழிப்பும் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் சாதி ஒழிப்புன்னு ஒரு புத்தகம் எழுதினார் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் சாதி ஒழிப்பும் ஆன்டி இம்புரலிஸ்ட் ஆன்டி இம்பரியலிசம் அனிகிலிஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அவர் ஒரு புக்கை எழுதிருந்தார் ரெண்டு கம்பேர் பண்ணி எழுதிருந்தார் ஆனந்த முடி அந்த புக்கில் வந்து நான் அதை படிச்சு படித்தேன் அதை ரெண்டு கம்பேர் பண்ணுறேன் கரெக்டர் கிளாஸ் அண்ட் காஸ்ட்டு கம்பேர் பண்ணி அதுக்கு ஒரு லெஃப்ட் வியூவில் எழுதுகிறாரு தலித் பிரச்சினையை அவர் ஆனால் கண்டிப்பாக நல்லா எழுதான் எழுதுறாரு கம்பேர் பண்ணி அதை ஒரு மொழி எடுத்து போட்டுருந்தார் எஸ்விஆர் வந்து அந்த புத்தக மொழி பேர் போடுறோம் அதை நான் படிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன கேட்டேன்னா இந்த தலைப்பில் எனக்கு முரண்பாடு இருக்க தொடங்கினேன் என்ன முரண்பாடுன்னு கேட்டார் நான் இது போல ஆன்டி இம்புரலிசம் காஸ்ட் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்றது போல அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஆன்டி இம்புரலிசம் தான் சொல்லணும் சாதி ஒழிப்பும் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் தானே போயிடு வச்சுருக்கோம் சாதி ஒழிஞ்சா தானே எங்கள் வரும் வருகம் ஒழிஞ்சாதானே எங்கள் ஏகாதிபத்தியம் போக முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதை சரியா உள்வாங்கன்னு பதில் சொன்னாரா இல்ல அப்படி எனக்கு அதுல பதில் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அவர் என்ன சொல்றாருனா இங்க பிராமணர்களே வந்து ஏகாதிபத்தியவாதிகள் தான் இங்க பிரா அதாவது பிராமணிக்கல் சொசைட்டியே இம்பரலிசம் சொசைட்டின்றார் அப்படிங்கும் போது இம்பொலிசம் காஸ்ட் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அது எனக்கு உடன்பாடே இல்லை அது சரியா உள்வாங்காம பேசுனாரா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல அது எப்படி இங்க பிராமணிகள் சொசைட்டி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க கிளாஸ் வந்து அது வராது கிளாஸ் நேச்சர்ன்றது வேற தானே அதே எப்படி ஒரு சமூகமே வந்து அப்படின்னா நம்ம மறுபடியும் ஹிட்லருக்கு போன மாதிரி யூத இனமே வந்து எல்லாமே வந்து பெரிய அப்ரெஸ்ட் கிளாஸ் மாதிரி நம்ம பார்க்க முடியும் அப்ரேஷன் கிளாஸ் மாதிரி நம்ம பார்க்க முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஆனால் அந்த இடத்துல எனக்கு பெரிய இது தான் ஏன்னா காஸ்ட் நம்ம பேசும்போது அப்புறமா மறுபடியும் இன்னொரு கே பதில் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது நான் எழுதலை அந்த புத்தகம் அது ஆனந்த் கேட்டு மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டாரு ஆனால் அந்த கேள்வி கேட்கணும் சொல்லிட்டு தான் அதை சொன்னார் அந்த மாதிரி வந்து ஆன்டிஇம்பரீசம் அண்ட் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ன்றது என் தலைப்புலேயே எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ அந்த விஷயத்த நம்ம கரெக்டாக நெருங்கிட்டோம் ராஜே ஆனால் இது யாருமே அதை பற்றி பேச மாட்றாங்க ரோஹித் மெமலா இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க ரோஹித் மெமலா அந்த இந்த கட்டுரை படிக்கிறோம் பயங்கர ஆச்சரியமாகுது என்னதாம்மா காஸ்ட்டு லெஃப்டு காஸ்ட்டு கிளாஸ் லெஃப்ட்னு நினைக்கிறேன் ட்ரையாங்கிள் ஸ்டோரிங்கிள் டேல் ஆமாம் அது சூப்பராக இருந்தது அது ஒரு முக்கோண கதை கதைன்னு சொல்லிட்டு அதை எழுதிருந்தவள அதில் தான் உள்ள நல்லா அவர் ரேட்டிங் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க தலித் கேமரா அதனால் நான் வேறு யாருனா ஷேர் பண்ணியதோட ஒரு ஃபேக் நம்ம கண்டுபிடிக்கலாம் ரோஹித் வெமலா பேரில் தலித் கேமரா அவங்க தான் அவங்க ஷேர் பண்ணதுனால நம்ம ஆத்தன்டிக்கேட்டடாக ரோஹித் வெமலா தான் எழுதிருப்பார்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ வேறு யாருனா ஷேர் பண்ணி தான் நம்ம அது ஃபேக் நியூஸ் கண்டுபிடிச்சலாம்ல ஸோ அவங்க தலித் கேமரா அவங்களும் ஷேர் பண்ணுறதுனால அந்த விஷயத்தை நம்மளுக்கு தெரியும் அப்போதுதான் வந்து தேசியன பிரச்சனை பற்றி பேசும்போது இந்த இடத்துல ரொம்ப அது அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா நாகாலாந்து மக்களிடையே ஒம்பது முக்கிய மொழிகள் பேசப்படுகின்றன பொதுமொழி ஒன்றில்லை எனினும் பழங்குடி பண்பாடு பாரம்பரிய பிரதேசம் ஆகியவற்றின் அடிப்படை நாகா மக்கள் தமக்கு ஒரு தேசிய அடையாளத்தை உருவாக்கி கொண்டுள்ளனர் ஸோ இந்தியா தான் ரொம்ப இது ஆனால் மொழி பண்பாடு மரபாக வாழ்ந்தும் நிலப்பரப்பு பற்றிய உணர்வு போன்ற கரு கருத்துக்களுக்குள்ள அவர் ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு விமர்சிக்கிறாரு இதெல்லாம் தேசிய போராட்டத்தில் வந்து தலித்துகளுடைய பங்கு பெண்களுடைய பங்கு சிறுபான்மையினுடைய பங்கு இதெல்லாமே அந்த இதில் தான் சொல்கிறாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்தியா தே இந்திய தேசியத்தாலோ மொழி தேசியத்தாலோ இதுவரை நம் தமது அடிமனையிலேருந்து மீட்கப்படாதது நிற்கும் தலித்துகளின் விடுதலையை விடுதலை போராட்டத்தில் அவர்களுக்கு தர வேண்டிய முதன்மை பாத்திரத்தையும் கருத்தில் கொள்ளாத எந்த ஒரு தேசிய போராட்டமும் சாதி ஒடுக்குமர சிறிய தேசங்களை உருவாக்குவதே போய் முடியும் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா தலித்துகளுக்கு வந்து நீங்கள் ஒரு சரியான உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இடத்த நீங்கள் கொடுக்காம நீங்கள் எடுத்துன்னு போகிற அது ஒழுக்குமுறை எல்லாம் போக முடியும்னா தெளிவாக எழுது அப்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற தேசிய பிரச்சனை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது தலித்துங்களுக்கும் நீங்கள் உரிய அங்கீகாரம் கொடுக்கும் அப்படி கொண்டு போகும்போது அது வந்து அடக்குமுறை இல்லாத ஒரு அரசா ஒரு சிறிய அழகு இப்போ இந்தியான்றது உடஞ்சி போனால் சிறு சிறு அழகாக தானே போகணும் அப்போ போகும்போது அவங்க தலித்துகளுக்கும் அவங்களுக்கு முக்கிய பங்கு கொடுத்து அவங்களையும் வந்து அவங்களோட விடுதலையும் அவங்களோட ஒட்டுமொத்த மனித எக்ஸ்க்ளூ அதான் இன்க்ளூஷன் தானே அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து சரியான அரசா இருக்கணுடைய அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு உ உரிய முக்கிய விதம் தரலனாவே அடக்க முறையில் தான் போக முடியும் ஏன்னா அவங்க விட மாட்டாங்களே மறுபடியும் போராட ஆரம்பிப்பாங்க மறுபடியும் போராடா அப்போ அந்த பிரச்சனை மறுபடியும் தொடர்ந்து தான் இருக்கும் இப்போ இன்னொரு இடத்துல என்னான்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே நிலவும் வேலை பிரிவினை சமய பண்பாடும் பெண்களுக்கென்றே வரையத்துள்ள கற்பு நெறிகள் போன்றவற்றை காந்தி ஒரு முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தவில்லை காந்தி நான் காந்தி கிட்ட என்ன விமர்சனம் காந்தி வந்த பிறகு பெண்கள் வந்து ஒரு மாதம் வந்து பொலிட்டிக்கல்குள்ளே வராங்க அதை பொலிட்டிக்கலு ஒரு அவர்னஸ் வருது அவங்க வந்து அரசியலில் வந்து பெரும்பான்மையான பெண்கள் பந்த் வந்து கலந்துகிற இடம் வந்து காந்தி இயக்கத்தில் தான் அதை யாரும் மறக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தில் வந்து காந்தி இருந்தது பார்வை வந்து ரிலீஜியஸ் விஷயத்துலேயோ இல்லை சோசியல் விஷயத்துலேயோ பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரல சமூக அளவில் அவங்களுக்கு அந்தஸ்து தரல அப்போ அவங்க என்ன நடக்கிறான் வேலை பிரிவு இவர் என்ன பண்றாருன்னா வீட்டுல வேலை செய்யறாங்க ஒரு ஒரு பொருளியல் பண்பாவே பார்த்து அங்கீகாரம் வந்து அவருக்கு உரிய அங்கீகாரம் அவங்களுக்கு வேலைதான் அவங்க வந்து இதுல நம்ம இதுல ஜிடிபி பண்ணும் போது அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்றோம்ல அதை பண்ணி சொல்றாரு இதை மழைப்பி சொல்றாரு ஆக்சுவலா இந்துத்துவ விஷயத்த இப்படி அதை சொல்றாரு அதை நம்ம ஏத்துக்க முடியாதுல்ல நம்ம சொல்ற மேட்டர் வேற பெண்களும் வீட்டில் வேலை செய்கிறதே இன்க்ளூடட் ஜிடிபியில் வரணும்னு நம்ம சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்மளோடய டைம் வீணாக போகுது இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்ம வேலை செய்யலன்னா என்ன நடக்கும் பெண்கள் வேலை செய்யலை அவங்களும் வேலைக்கு போகிறாங்கன்னா நம்ம டைம் போதில்லை ட்ரெஸ் துவைக்கிறதுலருந்து வீடு கிளீன் பண்ணுறதுலேருந்து நம்ம அடிஷனல் ஒர்க் பண்ண வேண்டியதாக அப்போ அது வந்து எதற்குள்ளே வரணும் உற்பத்திக்குள்ளே தானே வரணும் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளே தானே வரணும் அவங்களுக்கு தேவை அந்த விஷயத்த வந்து இதில் போட்டு மறுப்பிட்றாருன்னு நான் நினைக்கிறேன் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஆண்களுக்கினையாக வந்து எல்லா வகையான ஒரு முழுமையாக வந்து விடுதலைக்காக இவர் பேசுகிறதே இல்லை காந்தி அப்படின்னா அந்த விஷயத்தை பேசுகிறார் இன்னொரு என்னென்னா நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்துக்குண்ணே ஆயிரத்தி வந்து ஒரு விவாதம் நடந்துக்குது அது என்னென்னா ரொம்ப முக்கியமான விவாதம் என்னென்னா இந்திய நாடாளுமன்றத்தில் இது பற்றி விவாதம் நடந்தன பெண்கள் இஷ்யூ சம்மந்தமானது இந்தியாவின் பெருமையை காக்க நமது பெண்கள் பாகிஸ்தான்லேருந்து மீட்டு வர வேண்டும் எண்பது அதாவது இப்போ பிரிவினைக்கு பிறகு நாற்பத்தெட்டு வந்து பிரிவினைக்கு பிறகு தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பிரிவு வந்ததில்லை அப்போ இங்கே அதே அப்படியே நிற்கிறாங்க இப்போ நமது பெண்கள்லாம் அங்கே இருக்காங்க நமதுன்றதே இந்து பெண்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க முஸ்லீம் பெண்களும் அங்கே இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க விவாதம் பேசும்போது நமது பெண்கள் பாகிஸ்தானில் மீட்டு வர வேண்டும் அவர்களுடைய பெண்கள் வந்து நாட்டில் இருந்து திருப்பி இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் அங்கே அனுப்பிணுன்றான் இதுக்குள்ளே அப்படி செய்யலைன்னா அங்கே நமது பெண்கள் வந்து பெண்களை மட்டும் மீட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு பிறகுற குழந்தை அங்கேயே விட்டுருணுமா அதுதான் பேட்ரியட் சொசைட்டி தான் இப்போது நம்ம எப்படி காஸ்ட் சிஸ்டம் வந்து இவங்க ஒத்துக்கிறானுங்க பெண்கள் மூலயமா அதாவது ஒரு ஒரு உயர்ஜாதி பையன் ஒரு தாழ்ந்த ஜாதி பொண்ணை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு புறக்கறக்குள் வந்து உயர்ஜாதி பையன் தானே இதே ஒரு உயர்ஜாதி பொண்ணு தாழ்ந்த ஜாதி பையனுடைய கல்யாணம் வந்துட்டு அந்த புறக்கற்கோள் வந்து தாந்த ஜாதி அந்த கான்செப்ட் தான் சொல்கிறாங்க அப்போது முஸ்லீம் அங்கே முஸ்லீமுக்கு பிறந்த ஒரு ஒரு பையனை ஒரு பையன் முஸ்லீம் ஆணுக்கு இந்து பெண்ணுக்கும் பிறந்த பையனை அங்கேயே விட்டுருங்க முஸ்லீம் பா முஸ்லீம் பொண்ணுக்கும் இந்து ஆணுக்கும் பிறக்கிற குழந்தைய கூப்பிட்டு வந்துருங்க கிளீனிங் பேசுறாங்க அப்போது அந்த மாதிரி வந்து இந்த விவாதத்தை அங்கே கொண்டு போயிருக்கோம் அப்போ இவர் காந்தியா அந்த விஷயத்துலலாம் அதை பத்தி பேசிட்டே வர்றாரு அப்புறமா இது என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே முழுமையாக உள் வாங்கிக்கிட்டு போராடினவங்க யாருன்னு கேட்டால் ஃபுலேவும் அம்பேத்கரும் பெரியார் மரபில்தான் பெண்கள் சிந்தனைக்கான சிந்தனைகளை வந்து காண முடிகிறது மற்ற யாருடைய எதுலேயுமே காண முடியல அப்படின்றத அவர் போட்டு முடிக்கிறார் கடைசியாக இதுதான் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்போ வந்து சரியான திசையில் போகும் அப்போது எவ்வளோ அழகாக தேசியத்தை பற்றி பேசும்போது தேசியம்னா என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் தேசியம்னா என்ன இந்திய லெவலில் தேசியம்னா என்ன இப்போது தேசியத்தில் வந்து சிறுபான்முடைய பங்கு என்ன தலித்துடைய பங்கு என்ன ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பெண்களுடைய பங்கு என்ன இதில் வந்து இவங்களுடைய ஏற்கனவே பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எந்த மாதிரினாங்க நிலை எடுத்துருக்காங்க இதில் வந்து காந்தி அம்ப சாரி புலே அம்பேத்கர் இவங்களுடைய பெரியார் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றது தான் அந்த கட்டுரைகளுடைய மெயினாக அங்கே கடைசியாக இங்கே தான் இருக்கிறாரு ஸோ இதான் தேசிய நம் பற்றி அவர் முன்வைக்கிறது இதில் ஆண்ட்ரஸன் சொல்கிறதும் வந்து இது ஒரு செயற்கையானதுன்றார் சரியா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறதும் வந்து முக்கியமாக தான் இருக்குது லெனின் வரையறையும் ரொம்ப ரொம்ப டீப்பாகவும் போகல லெனின்னு ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் லெனின் என்ன சொல்கிறாருன்னா ஒடுக்கம் தேசங்களின் பாட்டாளிகளுக்கு தரப்படும் சர்வதேச கல்வியில் ஒடுக்கும் தேசங்களில் பாட்டாளிகளுக்கு தரப்படும் சர்வதேச கல்வியில் ஒடுக்கப்படும் தேசங்களுக்கு பிரிந்து போகும் சுதந்திரம் உண்டு என்று அவர்களுக்கு வாதாட வேண்டும் இப்போ நம்ம சமூகத்தில் வச்சுங்க நம்மளுக்கு கொடுக்குற வந்து கல்வியில் வந்து என்னவா இருக்கணும் நம்ம ஊரில் கொடுக்குற கல்வியில அவன் வந்து அவனுக்குன்னு உரிமை இருக்குது அவன் இந்த நாட்டை விட்டு போறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது அதாவது தனி தனியாக அந்த சமூகம் கூட போகிறது அவன் உரிமை இருக்குது அதை சேர்க்கணுன்றாரு அதற்காக போராட வேண்டும் என்பதற்கு அழுத்தம் தரப்பட வேண்டும் இதுவன்றி சர்வதேசம் ஏதும் இது இல்லாமல் நீங்கள் சர்வதேசம் பேச முடியாது ஒடுக்கும் தேசத்தை சேர்ந்த எந்த ஒரு சோசலிஸ்ட் ஜனநாயகவாதி அது இத்தகைய பிரச்சாரத்தை செய்ய தவறுவேனானால் அவன் ஏகாதிபத்தியத்தின் அயோக்கியமானும் இதை வந்து எவன் தவறுறானோ அவன் ஏகாதிபத்தியத்தினுடைய ஏகாதிபத்தியவாதியும் அயோக்கியமாகான் இதை செய்யாதவன் அயோக்கியன்றது நீங்கள் ஒடுக்குற தேசத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கல்வியில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமா அவன் ஒடுக்கப்படும் தேசங்களுக்கு பிரிந்து போகும் சுதந்திரத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் எவ்வளவு பெரிய அப்படி இல்லை அயோக்கியம் தான் கல்வி சிஸ்டமே கடகாஜியா கல்வி சிஸ்டம் தானே அவனுக்கான உரிமையை நீ பத்தி நீ பேசாம வேற விஷயத்த அவனை சொல்லி கொடுத்துட்டு நீ போறது அயோக்கியம் தான நீ எவ்வளவு பெரிய இது ஒரு முழுமுற்றான கோரிக்கையாகும் இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிமாண்டு அப்ப அவன கல்வி கொடுக்கும் போது இந்த விஷயத்த சொல்லி கொடுற சோசலிசம் புகுத்துவதற்கு முன் பிரிவினைக்கான சாத்தியப்பாடு ஆயிரத்தில் ஒன்றா ஒன் ஆயிரத்தில் ஒன்றாக இருந் இருந்த போதிலும் அப்படின்றார் அதாவது சோசலி சோ சோசலிசம் புகுத்தப்படுவதற்கு முன் பிரிவினைக்கான சாத்தியப்பாடு ஆயிரத்தில் ஒன்றாக இருந்த போதிலும் இது ஏன் அப்படியே மு லெனின் மேலும் கூறுகிறார் ஸோ இந்த விஷயத்தை தான் அவர் லெனின் வந்து தேசிய பிரச்சினை பேசும்போது இந்த ரெண்டு இடத்துல ரொம்ப தெளிவாக பேசுகிறார் ஒடுக்கப்படும் தேசத்திலேருந்து தனியாக போகிறதுக்கு உரிமை போடுறது அப்படியே ஒடுக்கப்படுற தேசத்தில் அவங்களுக்கான கல்வியை வந்து கொடுக்காதவன் அது அயோக்கியத்தனமானது அப்படின்றது இந்த இடத்துல அவர் வந்து பேசுவார் இன்னொரு இடத்துல என்னென்னா லெனின் வந்து தேசம் தேசியம் பார்த்தெல்லாம் கராரான கோட்பாடெல்லாம் ஒன்றும் வரைய இருக்கல ஸ்டாலின் மாதிரி ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் கட்டத்தில் அவர் லெனின் என்ன சொல்கிறாருனா எல்லாத்தையும் வர்க்கமாக கட்டுறதா அவர் முயற்சி பண்ணார் அவருடைய அவர் வந்து தேசங்களாக பிரிஞ்சு போகிறார் ஆனால் அவங்களுக்கு பிரிந்து வர உரிமை உண்டுன்னு அவர் பேசுகிறார் அப்போலாம் அந்த க அந்த காலகட்டத்தில் வந்து செவன்டீன்லாம் அவ்வளோவா பெருசாக உடையல்லை ஆமாம் அவ்வளோவா யூரோப்பியனுடைய ஹிஸ்ட்ரி அவ்வளோவா நேஷனலி நே நேஷன் வர வேலை தான் நான் வருது அதுக்கப்புறம் தானே நிறைய வெளியில் வருது ஸோ அதை பற்றி அவர் ரொம்ப இன்னொரு என்ன மறுபுறம் தேசம் என்பது வர்க்க போராட்டத்தின் அடிப்படையான களமாக விளங்குகிறது ஆனால் அதே நேரத்தில் தேசன்றது வர்க்க போராட்டத்திற்கான அடிப்படை களமாகவும் இருக்குது அப்படின்னு இவர் இவர் இந்த பொருளில் அது அரசியல் வகைப்பட்ட வர்க்க உணர்வை உருவாக்குவதற்கான முன் அமைகிறது ஒரே வர்க்கத்தைச் சேர்ந்த தனி நபர்களுக்கு இடையான உறவுகள் வெவ்வேறு வர்க்கங்களை வர்க்கங்களையும் ஒன்றுக்கொன்று பகையாக பகையான வர்க்கங்களையும் சேர்ந்த தனிநபர்களுக்கு இடையேயான சமூக உறவுகள் ஆகியவற்றான முரண்பாடுகளை தனித்தும் அவற்றை இரண்டாம் நிலை முரண்பாடுகளாக மாற்றியும் அவற்றின் தீர்வுக்கான முன் தேசிய விடுதலை முன் நிறுத்தியும் அது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்ற தேசம் என்பது வர்க்க போராட்டத்தின் அடிப்படை களமாகவும் விளங்குதுன்னு இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் எஸ்விஆரோடைய பெஸ்பெக்டிவ்னு அவர் சொல்கிறார் அது தன்னாட்சிக்கான அடிப்படையாக ஆக்கும் விருப்பம்தான் தன்னாட்சி என்பது ஒரு தேச அரசு என்ற முழுமையான சுதந்திரமாகவும் இருக்கலாம் அவ்வாறு இல்லாமல் இருக்கலாம் ஒரு முழுமையான சுதந்திரம் தன்னாட்சஸ்ன்றது அது இல்லாமல் இருக்கலாம் இருக்கும் அப்படியே இருக்கலாம் அப்படின்றத அவர் பேசுகிறார் இதுலேருந்து நம்ம என்னான்னா தேசம் பற்றி நாம் புரிஞ்சிக்கும் போது இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்து தான் புரிஞ்சிக்கணும் லெனினியம் படிச்சினாலும் மாக்சியம் படித்தாலும் இதுக்குள்ள தீர்வுகள் அங்கே இருக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் புரியுது இப்போ இந்த கற்றுரில் தான் நம்ம அதான் தெரிஞ்சுப்போம் சரியா அப்போது இந்த இதுக்கு யார் அப்போது இதை நம்ம எப்படி நம்ம கற்றுக்குறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இதில் சரி இதை எப்படி நம்ம முழுமையாக எப்படி உள்வாங்கிறது நம்ம ஊரில் தமிழ் தேசியம் பேசுகிறானுங்க நாங்களால் இங்கே ஒரே மொழிக்குது சரி மொழி அடிப்படையில் தமிழ் தேசியம் தனியாக கேட்குறீங்க நாங்கள் பார்த்தா டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஆகுது அப்போ அங்கே என்ன அதே போல் சீக்கில் இருக்குதுல்ல சீக் சீக்கியர்கள் காசு தான் தனியாக அங்கே இருக்கிற என்ன பிரச்சனையா ஒரு குரூப் வந்து சீக்கிய மதம் வந்து இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு ஒரு குரூப் பேசுகிறாங்கன்னா இந்து மதத்துக்கு நேர் எதிரானது சீக்கிய மதம் அங்கே மொழி வந்து வேறு அப்படின்னு இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிய மதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்துடைய ஒன்றிய ஒரு ஒன்று தான் எழுத்துக்கள் எல்லாமே அதுலேருந்து வந்தது தான் சமஸ்கிருதத்துலேருந்து ஒரு குரூப் பேசுகிறாங்களாம் அப்போ பொதுவான பண்பு அங்கே மொழிக்கான பொதுவான பண்பு வந்து அங்கே பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ இதையுமே பேசுகிறேன் அப்போ சீக்கியர்கள் இங்கே பிரச்சனைக்கு இது நாகாலாந்தில் இந்த பிரச்சனைக்குது தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைக்குது இருந்தாலும் எல்லாமே தேசியன மக்கள் தான் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஒரு தேசம் வந்து அடக்குமுறைக்கான ஒரு தேசம் கிடையாது தனியாக ஒடுக்கப்படுற ஒரு தேசமும் கிடையாது எந்த தேசமும் வந்து இன்னொரு தேசத்தை ஒடுக்கலை அதையும் இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து தேசியன பிரச்சனை பற்றி மார்க்ஸ் மார்க்ஸ் பார்வையில் ஒரு எழுதினோம் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா மீதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது படம் படிக்க பிடிக்கும் இந்த கொடூரத்தின் அரசியலும் பாசிஸும் தான் அந்த இது குஜராத் படுகொலை பற்றி அறிய இது என்னென்னா லிங்க் கொடுக்குறாரு நம்மளுக்கு நல்ல அப்புறம் இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்கிறாருனா இவனுங்க இவனுங்க இருக்கான்ல ரெண்டு விஷயம் எனக்கு புதுசாகப்பட்டது ஒன்று வந்து சவார்கர் வந்து ஏத்திஸ்ட்னு சொன்ன விஷயம் இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து ரிலீஜியஸை நம்பாதவரை ஏத்திஸ்ட்னு சொன்ன விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் இருக்காருல்ல அவர் பேர் நம்ம வீர சிவாஜி இருக்கார்ல அவர் வந்து பியூரா இந்துத்துவவாதம் தான் பேசுவானுங்க முஸ்லீமுக்கு எதிரானதான் பேசுவாங்க ஆனால் அவர் அரசே வேலை வந்து முஸ்லீம் மந்திரிகள் இருந்திருக்காங்க வரிகள்லாம் வந்து பொதுவாக பண்ணியிருக்காரு டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அவர் வந்து எல்லா மதத்தையும் மதிச்சிருக்காரு அந்த கான்செப்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க நம்மளுக்கு வந்து அதை வந்து நேரடியாக அதை மட்டும் பிடிச்சிக்கிறானுங்க பிடிச்சி வீர சிவாஜி சிவாஜி பேசுறது சிவாஜின உடனே நம்ம உடனே திலகர் தானே சிவாஜி விழா எடுத்தது கணபதி விழா எடுத்தது உடனே அந்த ஒரு பக்கம் அந்த அவரையும் பேசுகிறாங்க அப்போது வந்து இவர் வந்து அந்த இடத்துல இது பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு தான் இருந்திருக்கார் ஒரு ஒரு ரொம்ப அதிகமாக உள்ளனாலும் என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இன்க்ளூசிவாக தான் பண்ணியிருக்கார் சிவாஜி இவனுங்க வேறு மாதிரி காட்டுறாங்கண்ணா சிவாஜி ஸோ அதையும் இதில் வந்து நல்லாவே தேச்சுருந்தார் இந்த மாதிரி மந்த் ரிவியூவில் மோனோபோலி கேபிட்டல்னு ஒரு ஒரு ஒரு கட்டுரை வந்து சூப்பராக படிச்சு பாருங்க மோனோபொலி கேபிட்டல்னு ஒரு கட்டுரை போட்டுருப்பாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நான் எடுக்கணும்ட்டான் வீட்டுக்கு எவ்வளவு ரெஃபரன்ஸ் ஒரு கற்ற ஒரு எண்பு ஒரு இருபது பக்கம் கற்ற தான் பக்கம் இருபது பக்கம் தான் வரும் மட்டும்பது ரெஃபரன்ஸ் பாத்துருவோம் சிந்தனை கட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்றாங்களா இது உண்மையா அவ்வளவு புக் படிச்சுதான் எழுதணுமா இந்த ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது என்னுடைய இந்துத்துவ தான் முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம சவார்கர் புத்தகத்தையும் படிக்கணும் இந்துத்துவ பூயிஸ்தி தா யார் இந்துன்றத ஒரு ஒரு வரையறை கொடுத்துருக்காமல் அந்த புக் கொடுத்துருக்காம்புது இப்போ இப்போ யாருக்குறே நம்ம வந்து நேரடியாக இவங்க புக்கெல்லாம் படிக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம இங்கே கட்டுரைக்குலாம் படிச்சு இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நேரடியாக வந்து ஏஜி நூராணி புத்தகம் ரொமிளா தாபரோட புத்தகம் இந்த மாதிரி படிச்சிடணும் அவங்க எங்கங்கே ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இவன் எதிரிகளோட புத்தகம் படிக்கிறது அப்துலு கலாம் புத்தகம் வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இந்தியா அந்த புத்தகம் அதில் வந்து இவர் ரொம்ப நேர்மையாக எழுதியிருக்காரு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா சாவர்கின்னு சொல்கிறாரல அது இந்தியா மார்க்ஸே முதல்ல சொல்லிட்டாரு கார்னல் அந்த இன்சிடண்ட் வந்து இண்டிபெண்ட் வாரம் சொல்லிடுறாரு ஆனால் அதற்கு முன்பே கார்னல் மார்க்ஸ் அதை முதல் இந்திய விடுதலை போர் என்று எழுதிருந்தார் எப்படி அதை புரிஞ்சிருப்பார் எயிட்டின் அட் ப்ரெசென்ட் அவங்க தான் இருக்காரு எட்டு வயசுக்கு எட்டு பத்து வயசு நம்ம மீதி என்ன ப்ரோ பண்ணோம் நாளைக்கு பார்க்குறேன் இது அவ்வளோ மீதியெல்லாம் சாதாரணமாக தான் எழுதியிருப்பாரு